அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நற்றின ஒரு விதை நிகழ்ச்சியின் பதிவிற்காக விருதுநகரில் இருந்து சாமி ஏலமிடும் ஒட்டடை மூடி கிடந்தது வெறும் நூறு ரூபாய்க்கு ஏலம் தொடங்கியது மேலே கேட்க ஆள் இல்லை ரூபாய்க்கு வீணையை வாங்கியவர் ஒரு வித்வான் அதே இடத்தில் அமர்ந்து உழுதி துடைத்து ஒட்டடைகளை நீக்கி தந்திகளை இணைத்து சுருதி கூட்டி இசைக்கத் தொடங்கினார் ஆச்சரியமூட்டும் ஆனந்த கானம் காற்றில் அவரது வீணையை கேட்க அரங்குகள் தோறும் கூட்டம் கூடியது வித்வான் சொன்னார் பல பேர் வாழ்க்கை இந்த வீணை போலத்தான் சரியானவர்கள் கையில் கிடைத்தால் நல்லது இல்லையேல் ஏல ஏளன பொருளாய் நல்லதோர் வீணை நாமெல்லாம் நலங்கட பொழுதியில் விழலாமா